வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசன் தபோனி வசிஷ்டருடைய சந்ததியிலே பிறந்தவர் பராசர மகர்ஷியனுடைய திருக்குமாரர் சுகாச்சாரியருடைய தந்தையார் வியாசர் உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பொருள் கூறும் வகையில் பிரம்மசூத்திரத்தை இயற்றினார் அவரே பேதகளும் அறிந்து கொள்ளும்படி மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக கொடுத்தார் பாரதத்தில் இல்லாத அர்த்தங்களே இல்லை என்று கொண்டாடலாம் நம்முடைய இவ்வாழ்க்கைக்கும் அவ்வாழ்க்கைக்கும் ஏற்ற அனைத்து வழிமுறைகளும் பாரதத்திலே பேசப்பட்டுள்ளன ஒரு விஷயத்தை உரைநடையாக எழுதி படிக்கிறோம் அதைவிட செய்யுளாக படிப்பது நினைவில் நிற்கும் அதைவிட கேள்வி பதில் ரூபத்தில் இருந்தால் இன்னும் மனத்தில் நன்கு பதியும் அதற்காகத்தான் வேதவியாசர் யக்ஷப் பிரஷ்னமாய் யுசிஷ்டிறன் கொடுத்த விடையாய் நூத்தி இருபத்தி நாலு கேள்விகளையும் பதில்களையும் கொடுத்திருக்கிறார் அதில் இருந்து நாம் பார்க்க வேண்டியது எண்பத்தி ஓராவது கேள்வி நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது எது அண்ணம் சோரு எது என்கிற கல்விக்கு பசுவே அன்னம் ஏனெனில் பசுதான் நமக்கு சோறு கொடுக்கிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அருந்துவது பால் சற்று கழித்து அறிந்துவது பசுவின் பால் நாம் வாழ்நாள் முழுக்க பாலும் தயிரும் மோரும் மெய்யும் இல்லாமல் வாழ்வதில்லை ஆகையால் வாழ்க்கைக்கு ஆதாரமான உணவை பசு கொடுக்கிறபடியால் தாயையே என்று சொல்லலாம் அதனால பசுவையே அன்னம் என்று தெரிவித்தார் மற்றொரு பொருளும் பார்த்தோம் நம்முடைய புலன்களாலே எந்த ரூபத்தையோ ஒலியையோ தொடுதலையோ காற்றையோ உணர்கிறோமோ அதையும் அண்ணம் சொல்லலாம் நம்முடைய ஐந்து புலன்களால் சப்தூப தந்தங்கள் இவ்வைந்தையும் அனுபவிக்கிறோம் அவற்றையும் அண்ணம்னு சொல்லலாம் என்று இரண்டாவது பொருளும் பார்த்தோம் இனி மேல் இன்றைய கல்வி எண்பி ஒன்றாவது கிஞ்ச வை விஷம் கிஞ்ச விஷமாக சொல்லப்படுகிறது நச்சு எது விஷம் எது இது கேள்வி அமுதமேதுன்னு பதில் பார்த்திருக்கும் அன்னமேதுன்னு பதில் பார்த்தோம் தண்ணீர் எதுன்னு பதில் பார்த்தோம் இது ரொம்ப விசித்திரமான கேள்வி இப்போ விஷம் எது ஏது விஷமெனில் பிரார்த்தனா விஷம் பாம்பினுடைய வாயில் இருக்கக்கூடியது விஷம் என்று பதில் சொல்லவில்லை உயிரை போக்க கூடியது விஷம் என்று மட்டும் கூறப்படவில்லை பிரார்த்தனா நம் உருவத்தை அழிக்கும் உயிரை பறிக்கும் நம்முடைய ரத்த ஓட்டத்தை தடுக்கும் செயலிழக்க செய்யும் இது தனி விஷம் படுக்கும் பாடு அத போல நாமும் யாச்சகர்களால் பிறரிடத்தில் கையேந்த சென்று விட்டோம் என்னால் நம்முடைய ஓட்டம் ஆட்டம் பாட்டம் உழைப்பு எல்லாமே தடைப்படும் நமக்கு இருக்கிற பெருமை கண்டிப்பாக தடைப்படும் நமக்கு நாசமே ஏற்படும் நமக்குன்னு ஒரு மரியாதையை பெற்று கொடுக்காது ஆக கையேந்தினால் பிட்சை எடுத்தால் யாசகம் பண்ணினால் அது நமக்கு நாசத்தை ஏற்படுத்தும் விஷம் போன்றது என்று இங்கே சொல்லப்படுகிறது அப்படியே அதை முடிச்சிட முடியுமா அப்படின்னா தானத்தை பத்தி ஓஹோன்னு சாஸ்திரம் சொல்லி ால் இத்தர் தானம் வாங்க கையேந்தித்தானே தீர கையேந்தினா பிரார்த்தனா யாச்சகம் ஆயிடும் யாச்சகம் பண்ணினாலே அது விஷத்துக்கு சமம் அப்ப ஒரு பக்கத்தில் தூண்டுகிறது மற்றொரு பக்கத்தில் யாசிக்காதே என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது யாசிக்காதே யாசித்தால் பிச்சை அது விஷத்துக்கு சமம் உன்னை அழித்து என்றும் வேதங்கள் சொல்லுகின்றன அப்ப கொடுக்கணுமா வாங்கனம்மா வாங்குறவர்களே டாட்டா எப்படி தானம் பண்ண முடியும் தானம் பண்ண முடியும்னா ஒருத்தர் கையேந்தினா தானே பண்ண முடியும் என்ன இது குழந்தையும் கிள்ளி விட்டு தொக்கலையும் ஆட்டுகிறா போலே பேசப்படுகிறதே என்று நமக்கு சந்தேகம் வரும் வர வேண்டாம் சந்தேகத்தை தவிர்த்து கொள்வோம் சிலரிடத்தில் கையேந்தது கூடாது உண்மை ஆனால் அதற்கென்று விதிவிலக்குகள் உள்ளன ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தால் அவன் மற்றொரு இடத்திலே கையேந்தித்தான் தீர தானாக சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது தானாக பொருள் சேமித்துக் கொள்ளக் கூடாது அதே ஒரு சர் இல்லறத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக பொருள் சேமிக்கலாம் அவர் சம்பாதிக்கலாம் அதே சன்னியாசியாகிவிட்டால் அவரும் பொருள் சேமிக்கக்கூடாது சம்பாதிப்பது கூடாது அப்ப பிரம்மச்சாரியம் தான் பொருளீட்டியோ சம்பாதிப்பதோ சேமிப்பதோ கூடாது ஆகையால் அவர் பிறரிடத்தில் கையேந்தித்தான் வாழ்க்கையை ஓட்டியாக வேண்டும் அதே போல சந்யாசியும் தானே சம்பாதிப்பதோ பொருளை தொடுவதோ ஒரு நாளும் கூடாது கையே அவரும் கையேந்தலான் இருக்கேன் கையேந்தித்தான் வாழணும்னு தர்மம் கூறுகிறதே அப்படி இருந்தால் கையேந்துதல் போய் விஷம்னு சொல்லலாமா என்கிற கேள்வி வரும் எதற்குமே அப்சல்யூட்டா அர்த்தம் பண்ணின்றதுக்கு முடியாது அது அநேகமா சப்ஜெக்டிவா இருக்கும் அல்லது ஒன்னுக்கொன்னு ரிலேட்டிவா இருக்கும் இதை பார்க்கறதே இப்படி வச்சுக்கணும் அதாவது நாம போய் ஒருத்தரிடத்தில் கையேந்த கூடாது ஏந்த கூடாதவர்கள் ஏந்தக்கூடாது யாரிடத்தில் ஏந்த கூடாதோ அவர்களிடத்தில் ஏந்த கூடாது எதை ஏந்தி பெறக்கூடாதோ அதை ஏந்தி பெறக்கூடாது பொருளை கையேந்தி பெறக்கூடாது உண்மை யாருக்கு கருமியோ யாருக்கு நல்லெண்ணம் கிடையாதோ அவரிடத்தில் கையேந்தி பெறக்கூடாது உண்மை எனக்கே செல்வம் இருந்துடுத்த அப்ப நான் கையேந்தி பெறக்கூடாது அதுவும் உண்மை அப்ப எங்கு யார் எதற்காக கையேந்தலாம் யார் எங்கு எதற்காக கையேந்த கூடாது என்கிற வேறுபாடு உண்டு சன்னியாசிகள் கையேந்தலாம் ஏந்தலாம் அல்ல கையேந்தித்தான் சோர் உண்ண வேண்டும் பிரம்மச்சாரிகள் திக்ஷை கேட்கலாம் பிரம்மச்சாரிகளுக்கு பூணூல் போடுற அடவுள் போடும்போது ஒரு சடங்கு உண்டு அவன் ஒரு சட்ட கையில வச்சுக்கணும் அந்த தட்டிலிருந்து அங்க வந்திருக்கிற ஸ்ரீகரிடத்திலே வேண்டுகிறான் தேகி அடியனுக்கு பிச்சை அப்படின்னு அவள்கிட்ட கேட்கணும் அவ உடனே ஒரு படி அரிசி எடுத்து அந்த தட்டல போடணும் அந்த அரிசியை வாழ்ந்து சமைத்து சோறு உண்ண வேண்டும் என்ன தர்மம் சொல்லுகிறது இன்னைக்கு பூணலும் போது வேடிக்கையா ஒரு வழக்கத்தை வச்சு நிட்ட அவரவர்கள் ஒரு படியோ ஒரு பிடியோ அரிசி கொண்டு வரணும் இந்த பிள்ளை ஒருத்தொருத்தீரத்தில கேட்பான் அப்ப அவள் அந்த பிடி சோறு வேண்டும் அரிசி இடணும் ஆனா இப்ப யாரு பூனல் கல்யாணத்துக்கு போறச்சே நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோமோ கைப்பையில அரிசி போட்டு எடுக்கணும் அதுக்கெல்லாம் நமக்கு இப்ப பொறுமையும் இல்லை அந்த பழக்கமும் இல்லை அதனாலே பூனல் போடுற அப்பா அம்மாவே ஒரு அரை மூட்டை ஒரு மூட்டை அரிசிய பக்கத்துல வச்சு இந்த புள்ள தட்டை எடுத்துக்கிறான் பகதி பிக்ஷாந்தேகின்னு கேட்பான் அந்த மூட்டை அரிசியில இருந்தே எடுத்து ஒரு முதல் பெண் அந்த மூட்டு அரிசியில இருந்து எடுத்து தட்டுல பிக்ஷா போடுவோம் இந்த பிள்ளை உடனே அந்த தட்டுல இருந்து எடுக்கிற அரிசி இந்த மூட்டையிலேயே விட்டு அடுத்த வரிசையில அடுத்த பெண்மணி வருகிறார் திரும்ப பிச்சை எடுன்னு கேட்கிறான் அதே மூட்டையில இருந்து அரிசி எடுத்து அவ போடுறா அவன் நகர்றதுக்குள்ள அரிசியை மூட்டையிலேயே கூட்டி விடுறான் அதனால சுத்தி சுத்தி வந்து அதே மூட்டை அதே அரிசி ஆனா அடுத்தடுக்கு வர்றவா பிச்சை போட்டு போடுறாள் இதெல்லாம் இந்த நீர் ஊச்சு பவுண்டன்ஸ் வச்சிருக்காலும் நடு நடுவுல அத போல இது கீழேதான் தண்ணீர் அந்த தண்ணீரே தான் மேல போகும் அந்த தண்ணீரே கீழே அப்படி பண்றது இன்னொருத்தரிடத்துல பிச்சை எடுக்கணும்னா அவர்களுடைய பண்றவரே மூட்டையை வச்சு போடுறது அது பவதி பிக்ஷா தேகிக்கு பிக்ஷை ஆகாது அப்ப பிரம்மச்சாரியும் பிச்சை எடுத்து உண்ண வேணும் அதே போல் சன்னியாசியும் எடுக்க வேண்டும் அவளுக்கு இவ்வளவு வீடுகளில் தான் போய் கேட்கலாம் ஏழு வீடுகளில் பிச்சை ஒரு தர்மருக்கு ஒரே வீட்டுல மட்டும்தான் இன்னைக்கு போய் பிச்சை அதுவும் அவ பிச்சை போடவான்னு போட வர்றத்துக்கு காலம் தாழ்த்தினால் சரி இன்னைக்கு நாம சாப்பிடறதுல பகவானுக்கு எண்ணம் இல்ல போட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு பத்னியே கடந்துடணும் அந்த அளவுக்கு சன்னியாசிகளுக்கு வாழ்க்கை ஓதப்பட்டிருக்கிறது அப்ப முற்றும் துறந்த முனிவர்கள் சொல்லுகிறோம் இதை சுகாச்சாரியரை பத்தி பரீட்சித்து தொடக்கத்தில் சொல்லும் ஒரு கோதோகன காலம் பசுமாட்டனுடைய மடியில கை வைத்தா பால் பாத்திரத்துல விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரம் வரைக்கும் தான் பிச்சை எடுக்க போறவன் வீட்டு வாசல்ல காத்துனோம் அதுக்குள்ள பிச்சை போட வர்றவா வரலன்னு வச்சுக்கோ சரி இன்னைக்கு சோரே கிடையாது அப்படின்னு பொறுப்பு போடணும் அந்த அளவுக்கு கை ஏந்துதலில் சட்டதிட்டங்கள் உண்டு அதுக்காக தெரிவிக்கிறேன் நாம பாட்டுக்கு எங்க வேணா போய் கையேந்திட முடியாது கொள்வாரில்லாமை பொருட்காவல் கொடுப்பார்களும் இல்லதானோ கல்வாரில்லாமை பொருட்காவல் இல்லை கொடுப்பார்களும் இல்லதானோ கம்பர் அயோத்தியா பட்டணத்தை வர்ணிக்கிறார் ரொம்ப நல்ல ஊரு தான் ஆனா எனக்கு ஒரே ஊர் வருத்தம் தான் ஊரை பத்தி எல்லாருக்கு பூட்டு சாவி கடையே ஏன் வேணும்னு வஞ்சபுரட்சியாக கூறுகிறார் இந்த ஊர்ல பூட்டு சாவி கடை இல்லங்குறது குறையங்குறாப்புல தெரியும் ஆனா அதான் ஊருக்கு நிறைய திருடர்களே இல்ல அப்புறம் பூட்டு சாவி எதுக்கு பூட்டி வைக்கணும் சாவி வேணும்னா திருடால் இருந்தா தானே செக்யூரிட்டி ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு தாராளமா எல்லாத்தையும் திறந்து போடலாமல்லையோ அதனால அயோத்தியா நகரத்தில் கூட்டு கடையே இருக்காதான் அதே போல் கொடுக்கிறவா தான பிரபுக்களே அந்த ஊர்ல இல்லையா நமக்கு தோணும் தானம் கொடுக்கிறவாழ இல்லாத ஒரு பெரிய ஊரான கை ஆள் இல்லா தானம் கொடுக்கறதுக்கு ஆள் வருவா அந்த ஊர்ல கையேந்திரத்துக்கு ஆள் இல்லை அதனால் தானம் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை அப்ப கொள்வாரில்லாமே கொடுப்பார்களும் இல்லதானோ கொள்வதற்கே ஆள் இல்லை அனைவரும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை அப்ப பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் தவிர மற்ற பேர் கையேந்தது கூடாது நம் உடல் உழைப்பினாலே நாம் நன்கு வாழலாம் இல்லத்தில் வாழ்கிறோம் இல்லறத்தில் இருக்கிறோம் என்னால் நாம தான் பொருள் ஈட்ட வேண்டும் நல்வழியில் தான் பொருள் சம்பாதிக்க வேண்டும் மற்றொரு இடத்திலே யாச்சகம் பண்ணுவது கூடாது யாச்சகம்னு ஒருத்தர் இடத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோ அதைப் பத்தி வேதாந்தம் கூறுகிறது திருணமிவல் அகுர்மேனே ஒரு தன் எது இருக்கிறதுலயே எத்த கட்டு கட்டா கட்டு கூட வெயிட்டே இருக்காது அப்ப ரொம்ப லேசானது புல்லு புல்ல காட்டிலும் குறைத்து கொண்டு ஒரு தன் போய் யாச்சிக்கிறான் அல்லவா அந்த யாச்சகன் தான் காற்ற காட்டிலும் லேசானவன் தனக்குன்னு சக்தி இருக்கும் தான் இல்லறத்தில் இருக்கும் தான் சன்னியாசியாகவோ பிரம்மச்சாரியாகவோ கண்டிப்பா நாம் ஆடி இடத்திலும் கையேந்துவது கூடாது ஒருத்தர் கொடுக்கிறேன்னு வந்துட்டாருங்கிறதுனால மட்டுமல்ல சரியான கைக்கு தானம் கொடுக்கணும் இல்லையா பாத்திரமருந்து பிச்சைன்னு சொல்றார்கள் அந்த பாத்திரம் சரியான பாத்திரமா இருக்கணும் கையேந்த கூடிய பாத்திரமாய் வேறு வழியற்ற பாத்திரமாய் சந்யாசியாகவோ பிரம்மச்சாரியாகவோ அல்லது கிரகஸ்தர்மத்தில் இருந்து கொண்டு வேதம் மோகி அதுக்கு நாம கொடுக்கிற தானமாகவோ இப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர கண்ட கண்ட இடத்துல நாம தானம் கொடுத்துறதும் கூடாது அதனால கொடுக்கிறது எத்தனை கத்தனை துர்லபமோ அறியவோ அதை போல சிறந்த வாங்குபவர்கள் அவர்களும் அரியவர்களாக இருப்பார்கள் நாம கண்ட இடத்துல போய் கையேந்தினால் என்ன ஆகும் மகாபலி சக்கரவர்த்தி அவனை பத்தின சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் பிரகலாசனுடைய பிள்ளை விரோசனன் விரோசனுடைய பிள்ளை மகாபலி மகாபலியினிடத்தில் வாமனமூர்த்தி கையேந்தி வந்தான் சந்நிர் ஜடரகாச கவத் கிம் விக்ஷனாதி அமிர்தே பவத் தாழ்வான் விசாரிக்கிறார் பகவன் இழந்த உலகத்தை மீட்பதற்காக மகாபலியினிடத்தில் கையேந்தினீர் கோட்டங்கை வாமனாய் செய்த கூத்துக்கள் குவிந்த அழகிய கையை காட்டினான் எனக்கு மூவடி மண்ட மகாபலி கொடுக்க வருகிறான் அப்ப சுக்கராச்சாரியர் அசுர குரு அவர் வந்து தடுத்தார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியாத மகாவிஷ்ணு கொடுத்தால் உன் சொத்து பரிபோகம் வேண்டாம் தடுத்தார் அப்ப மகாபலி பதில் தெரிவிக்கிறான் கொடுப்பேன் ஏன்னா மகாவிஷ்ணுவே கையேந்தி வந்திருக்காரு இப்ப என் கை மேல இருக்க போறது அவன் கை கீழே இருக்கிறது அப்ப நாம் கொடுக்கும் கையாய் அவன் ஏந்தும் கையாய் இருக்கிறான் இவ்வளவு உயர்ந்த ஏந்தும் கை எனக்கு கிடைக்காது அதனால் இந்த வாய்ப்பா நான் அழுவப்படுறதா இல்லை என்னுடைய மூணு லோகத்தையுமே இழந்தாலும் மகாவிஷ்ணுக்கு கொடுத்த வள்ளல் மகாபலி சக்கரவர்த்தி கிடைச்சோ அப்ப கொடுத்தே தீர்வேன் யாச்சகனாக வந்திருக்கிறான் என்று அங்கு தெரிவித்தான் கண்ணன் சொல்றார் என்னுடைய பக்தர்களில் எட்டு அடையாளங்கள் உண்டு மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜா என்று தொடங்கி இவன் என் பக்தன் இவன் என் பக்தன் இவன் என் பக்தான் கடைசிய சொல்ற எச்சமாம் நோபஜீவதி கையேந்தாமல் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான கையேந்தே பார்த்தோம் என்னுடைய ஒருத்தன் இருந்தால் அவன் எங்கிட்ட கையேந்திரதே நமக்கு சந்தேகம் வந்துடுவோம் அப்புறம் பெருமாள் கோவிலுக்கு எதுக்குதான் சுவாமி போறது போர்தான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்குத்தானே இவரான கேட்கவே கூடாதுன்னு அப்ப எதுக்காக போறதுன்னா கேட்கலாம் ஆனா எதை கேட்கலாம் அறிவை கொடுன்னு கேட்கலாம் பக்தியை கொடுன்னு கேட்கலாம் நல்லெண்ணத்தை கொடுன்னு கேட்கலாம் அன்ப வளர்த்து கொடுன்னு கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் கேட்கும் போதே திருமானுக்கு நாம் என் செய்திருக்கிறோம் கேட்க என்கிற வெட்கத்தோட கேட்க உண்டு அப்ப ஞானத்தையும் பக்தியும் நம் குழந்தைகளும் பக்தர்களாக வளர வேண்டும் என்பதையும் கேட்டு தரலாம் இதை தவிர்த்த மத்ததத்தை நாம கேட்டுத் தருவதே கூடாது அதனால தான் கண்ணடி சொல்லிட்டார் எச்சமாம் நோபஜீவதி யாரொருத்தன் என்னிடம் கையேந்தாமல் இருக்கிறானோ ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் சிற்றன் ஜிருகாலே வந்து சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ புட்சேவலங்களை கொள்ளாமல் போகாது இன்று பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா நீ கொடுப்பதை கையேந்தி நான் வாழ்ந்த வரவில்லை நான் உனக்கு தொண்டு புரிய போகிறேன் நான் கொடுக்க போகிறேன் நீ கையேந்தி வேண்டும் ஆகையாலே நாம் ஆரிடத்திலும் யாசிக்க போற கூடாது எதற்காகவோ சோற்றுக்காக கூரைக்காக வேணுங்கிற்காகவோ சோறு வேணுங்கிற்காகவோ கண்ட கண்ட வேற ஒரே புகழ்ந்து பாடி கையேந்திர மொழியோ அப்படி செய்யவே கூடாதுன்னு அழ்வார் தெரிவிக்கிறார் அப்ப ஏந்தினாலே கை யாசித்தால் அது விஷத்துக்கு சமம் என்பது எண்பத்தி ஓராது கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டது ஆக கிஞ்ச வை விஷம் எது விஷம் பிரார்த்தனா விஷம் இன்னொரு கையேந்து யாசிப்பது விஷமாக சொல்லப்படுகிறது அப்படி செய்யாமல் அறிவையும் மட்டும் யாசிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை